அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய நல்லாற்றின் நின்ற துணை திருக்குறள் அன்பர்களே இந்த குரலை வைத்து கொண்டு நான் சற்று விரிவாகவே சிந்தனை மேற்கொண்டிருக்கிறேன் இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் பிறருக்கு உதவி செய்வதற்காகவே இல்வாழ்க்கையை மேற்கொள்கிறான் என்பதுதான் முக்கியமான ஒரு அம்சம் இந்த காலத்தில் குடும்ப வாழ்க்கை என்பது புரிந்து சிதறிக் கொண்டிருப்பதால் இதை பற்றி சற்று ஆழமாக சிந்தித்து கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்றுதான் சற்று விரிவாகவே இதை பற்றி சிந்தித்து உங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன் நம்முடைய முன்னோர்கள் வேத நெறிப்படி வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக ரெண்டு கருத்து சொன்னார்கள் அதாவது வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் யான் எனது எனும் செருக்கு நீக்க வேண்டும் இது ரெண்டு கருத்து ரொம்ப முக்கியம் இல்லறத்தில் தான் இந்த குரல் இருக்குது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் இதே அதிகாரத்தில் தான் வருகிறது வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அதாவது இந்த உலகத்தில் முறையாக குடும்ப வாழ்க்கையை வாழ்கிறவன் கடவுளுக்கு நிகவராக தேவர்களுக்கு நிகராக போற்றப்படுவான் இறந்த பிறகு தேவலோகத்துக்கு செல்லுவான் இது போன்ற அர்த்தந்தான் இந்த குரலுக்கு இருக்காது அப்புறம் வாழ்க்கையை நிறைவு செய்கிறதுக்கு முன்னாலேயே நான் எனது அப்படிங்கிற ஒரு பற்றை அகப்பற்றை புறப்பற்றை துறக்கின்றவன் வானோர்க்கும் உயர்ந்த உலகத்தை அடைகிறான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் போகும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதே நாம் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுகின்றவர்களாக வானோர்க்கும் உயர்ந்த உலகத்தை அடையகின்றவர்களாக ஆக வேண்டும் இதுவே திருவள்ளுவருடைய உள்ள நம்முடைய வேதங்கள் இத்திகாசங்கள் புராணங்கள் எல்லாவற்றினுடைய ஹிரதயமும் இதுவே ஆக வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுகின்றவர்களாக நாம் வாழ வேண்டும் வாழ்க்கையை நிறைவு செய்வதற்குள் வானோர்க்கும் உயர்ந்த உலகத்தை இம்மண்ணுலகிலேயே உணர்த்து விட வேண்டும் அகப்பற்று பற்று இவைகளை துறப்பதன் வாயிலாக இதை ஒரு தெளிவான ஒரு பாடமாகவே வைத்துவிட்டார்கள் மாணவ பருவத்திலேயே வாழ்க்கையின் குறிக்கோளை தெளிவாகச் சொன்னார்கள் மன அமைதியோடு எல்லோரும் வாழ்வதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள் ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அதற்கு அறத்தை கடைபிடிக்க வேண்டும் அந்த அறம் இரண்டு வகைப்படும் இதுக்கு தான் அரண் வலியுறுத்தல் முதல்ல சொல்லிவிட்டார் அறன் வலியுறுத்தல்ங்கிறதுக்கு பொருள் சொன்னேன் அறத்தினுடைய வலிமையை மனதில் பதியும் வண்ணம் இழைக்கும்படி செய்யறது தான் சக்தி இருக்குது அதர்மத்துக்கு சக்தி இல்லை அதர்ம சக்தி ரொம்ப நாளைக்கு நிற்காது தர்மசக்தி வந்து பரம்பரை பரம்பரையாக பலனை கொடுக்கும் ஆகவே பொருளாதார பலமோ வலிமையோ புலனின்ப நாட்டத்துக்கான வலிமையோ பயனற்றது மற்றெல்லாம் புறத்த புகழும் மற்றெல்லாம் புறத்த பொருளும் இன்பமும் அறத்தால் வரும் இன்பத்திற்கு புறத்ததானது புகழும் ஒருத்தனுடைய பொருளாதார மேன்மை நிறைய புல இன்பத்தை நன்றாக அனுபவிக்கிறாங்கிறதுனால யாரும் புகழமாட்டார் புண்ணிய நிறைய பணினாத்தான் அறத்தை நிறைய பணினாத்தான் புகழ்வார் அதை முதல்ல சொல்லிட்டார் இந்த அறத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு இரண்டு விதமான வாழ்க்கை முறை அதில் ஒன்று இல் அறம் இன்னொன்று துறவு அறம் இல்லத்திலிருந்து மேற்கொள்ளப்படும் அறம் இல்லறம் எனப்படும் இல்லத்தை துறந்து மேற்கொள்ளப்படும் அறம் துறவறம் எனப்படும் இங்கே நமக்கு விஷயம் வந்து தலைப்பு பொருள் வந்து இல்லறமாக இருக்கிறதுனால இல்லறத்தை பற்றின அறிவை பெறுகிறான் ஒருவன் ஒரு ஆணோ பெண்ணோ இல்லறத்திற்குள் செல்லுவதற்கு முன்பு இல்லறத்தை பற்றிய அறிவை பெற்றாக வேண்டும் அதைத்தான் இங்கே இல்லறம் துறவரம் அப்படின்னு ரெண்டு வாழ்க்கை முறைகள் கீதையில் கிருஷ்ணர் சொல்லுகிறார் அர்ஜுனா இந்த படைப்பின் துவக்கத்திலே மனதை பக்குவப்படுத்துவதற்காக நான் இல்லறத்தையும் மனதை பக்குவப்படுத்தி கொண்டவர்களுக்காக துறவரத்தையும் வேதங்களின் வாயிலாக உபதேசித்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் இந்த குரலின் பொருளை இந்த அளவிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவள்ளுவரின் திருவருள் துணையை என்றென்றும் வேண்டுவோம் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்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 வாழ்க வள்ளுவம் வளர மந்தநேயம்